எந்த வருஷம் இல்லாத அளவுக்கு இந்த வருஷம் இட்ஸ் சுவிட்சர்லாந்து கிளைமேட் ஆஃப் குளிர் நூறு டிகிரி இல்லை நம்ம ஊரில் சம்பளம் இருக்கு அப்படியே ஒரு ஆறு மணிக்கு மேலே நீங்க அப்படியே டூ வீலர்ல என்னை கொஞ்சம் மாட்டாரு காரா இருந்தாலும் டூ வீலர் நீங்க அப்படி ஓட்டுன்னு போனீங்கன்னு சொல்லுங்களேன் நேயல் நாலு நாளைக்கு ரொமன்ஸ் பண்ற அளவுக்கு இட்ஸ் வெதர் இஸ் சேஞ்சிங் ஆஃப் சென்னை வெதர் ஆஃப் டூ தௌசண்ட் தேர்ட்டீன் பாலஜோடு நீங்க பென்ட்ரது டாப் டக்கர் அண்ட் ஃபிளாப் டக்கர் ஆஃப் த டூ தௌசண்ட் தேர்ட்டின் ஐ பத்தியா ஐ பத்தியா பாடுறேன் பாரு பேசி பேசி மாத்திர கணவு கண்ணி யாரு அடுத்தது சூப்பர் ஹீரோ யாரு அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் கிடையாது நம்ம சுற்றி நடந்த நம்ம பார்த்து நிக்கிற பக்கரை கேக்கிற உடனே <laughs> வந்து <laughs> <laughs> இருபது வருஷமாவே நம்ம ஆட்டோவெல்லாம் ஹை கிளாஸ் கமாடிட்டி ஆஃப் அஃபோர்டபுள் பை கைண்ட் ஆஃப் குடும்பம் ஒதுக்கி வச்சு இந்த கால் டாக்சி ஷேர் ஆட்டோ நம்ம தான் அப்படி இருக்க வரவேற்பா வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரைக்கும் இறங்கிக்கலாம் திடீர்னு ரூல் கொண்டு வந்தேன் அப்ப சூப்பர் அப்படின்னு ரெண்டாவது முக்கியமான சம சந்தோஷம் என்ன அம்மா உணவகம் ஊர் ஃபுல்லா ஆரம்பிச்சதுல பெண்டா நீ போனீங்களா போயிட்டு இருக்கேன் சமத்து சுடு சுடு சூடு இட்லி வருது ரெண்டு பேர் நல்ல சாப்போட்டி வருஷமே ஒரு காய்கறி கடை அம்மா மருந்து கடை அத்தியாவசியமா இருக்கிறது ஒரே ஒரு அக்காவோட சண்ட போட்டுவங்களோ எடுத்து நிறைய ஓடி வருவாங்க பொறுமையாக ஒரு நாளைக்கு வர மிகப்பெரும் இல்ல ட்ரெயின் பண்ணிருக்காங்களா போய் ட்ரைனிங் அட்டன் பண்ணாங்க அந்த மட்டும் பெரிய கடையெல்லாம் வந்து சேஃப்டி கிடையாது மிகப்பெரும் விபத்து ஆச்சு வெள்ள வரத்துக்கு வழியில இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தீயணைப்பு வந்து ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு நாலஞ்சு வருஷம் இருபது வருஷம் இப்ப வரைக்கும் எடுக்கப்படல அந்த ஏதாவது ஆனதுக்கப்புறம் ஐயோ அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு சோதனை போவாங்க ரெண்டு கடைக்கு சீல் வைப்பாங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது விபத்துகள் நானூற்றாங்க வருமானது பல நூறு ஆண்டுகளாக பல கோடி ஆட்டோ மீட்டர் வரும் அதே மாதிரி அடையாறு திருவாணி ஒரு பஸ் நகர் அங்கே பார்க்கும் கூட பெருசாக ஒரு ஊர் இருக்கும் எப்படி கால மணிக்கு பாரீஸ்ல இருந்து ஒரு பஸ் இருக்கும் பத்து மணிக்கு நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை யாரும் உங்கள் கிட்டே சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா அதே மாதிரிதான் ரெண்டு வருஷம் முன்னாடி பெட்ரோல் வெளிலாம் ஏற்றினா வந்து எதிர்கட்சிகள் கண்டன கடும் கடன் இருபத்தி மணி நேரத்தில் வாபஸ் இல்லைன்னா பந்து எப்படின்னு கொல்கட்டாவில் பந்தாகவும் கேரளாவாகவும் நம்ம ஊரில் நாடு தழுவே பந்துலாம் பண்ணுவாங்க இப்போலாம் யாராவது அறிக்கையாகவும் இருக்கிறாங்களா பார்த்திங்களா நம்மளா பழகிடுச்சு ஸோ பெட்ரோல் விலை ஏற்றிங்கன்னாலும் வயசு சுட்டில் வெங்காயம் விலை இஸ் ஆல்சோ அஃபெக்டிங் எந்த விலை தான் கம்மியாக இருக்கு வெங்காயம் வந்து நீ மீடியாக்கு ஃப்ரெண்ட்லியாக இருந்ததுனால நியூஸில் போடும் எத்தனை வருஷமான விஷயங்கள் வழிப்பறி ஜேப்படி கொள்ளையர்கள் இவங்க எல்லாரும் ஒரே இடத்துல கூடுற மாதிரி இருக்கிற இடமா இருக்கு ல பேங்காக்ல எல்லாம் வந்து பறக்கும் ரயில் ஸ்டேஷன்ல எல்லா ஸ்டேஷனும் இதே மாதிரி இவ்ளோ இடம் இருக்குது அந்த எல்லா இடமுமே எக்ஸ்பிரஸ் அவனியூ மாதிரி இருக்கு அட அட இங்க என்ன அப்படினா நமக்கு என்ன நடந்தாலும் வெല്ല தெரியவே தெரியாது வெല്ല கேட்கவே கேட்காதுன்ற மாதிரி நாய் சுத்தி பயங்கரமா சரக்கு பாட்டில்ல இருந்து ரீசன்ட்டா ஒரு ஸ்கூல் பையன் வர அந்த இடத்துல குலப்பနေுறாங்க ச ச ச ரொம்ப நாளா நம்மளு குலமினே இருக்குறோம் யாராவது போனிக்கு மணி கட்டுங்க மணி கட்டுங்க அந்த இடத்துல ஏதா பண்ணுங்க ஆமா எல்லா ரி இது ஓடிதா இல்லன்றீங்களா கரெக்டர்தான் சோபெர்தா டெக்கி டிசா எல்லத்தி டெக்கி டி சேர்த்துக்க முடியல சேஞ்ச் ஆகாத இன்னொரு விஷயம் என்ன அப்படினா 2027 ஆம் வருஷம் டாப் டக்கர் சென்னை பண்ணா கண்டிப்பா அந்த வருஷம் இந்த வருஷம் மெட்ரோ முடிஞ்சது ஒரு காலத்தில் முத்து படத்தில் வர திவானிக்கு என்ன ஆகும் இருக்கும் போதே அம்மா கையை பாண்டிபாசார் ஒவ்வொரு பிளாட்பார் கடையா போயிட்டு அங்க கேட்ட பொருளை வாங்கி கொடுக்கல அதே பரண்டு அழுது அப்படியே வேணுமா சொல்லு கேட்க பொருள் இருபத்தி மூணு பேரம் பேசி முப்பத்தி நாலு விட்டார்கள் வாடிக்கையாளர்கள் து <laughs> <laughs> <laughs> <laughs> <laughs> <laughs> டி பத்தி சொல்றேன் சண்ட் த்ரீயா வருஷம் டிவில பயங்கர புதும வந்து அதாவது ரியாலிட்டி ஷோலாம் வந்து சீரியல் எல்லாம் தவிர இப்போ டான்ஸ் ப்ரோக்ராம் பார்த்தியா இவங்கெல்லாம் டான்ஸ் அடி முன்னாடி பார்த்துருக்கேன்ற மாதிரி நிறைய கேண்டிடேட்ஸ் வந்து ஆடினாங்க புதுசாக சிங்கிங் ரியாலிட்டி ஷோலாம் வந்து நார்த்த் இந்தியா வட இந்தியா பார்த்து ரெண்டு மண்டே அங்கே இதெல்லாம் பார்த்து எடுத்தோம் ஆனால் டூ தௌசண்ட் த்ரீயோ டூ எடுத்து ஆரம்பிச்சது அப்புறம் எடுத்தோம் எடுத்தோம் எடுத்தோம் இப்போ வரைக்கும் சீசன் டூ த்ரீ எயிட்டி டூ நைன்டி த்ரீ அப்படின்ற மாதிரி இருபத்தி ஏழு சீசனா அதே டான்ஸ் ப்ரோக்ராம் அதே பாட்டு ப்ரோக்ராம் அதே சோபா செட் என்னடி ஏண்டியா சுப்ரீம் நீதிபதி கூட குடும்ப பிரச்சனை அடிக்கடித்துக்குழையின் hey, <iento controle problem> <Yeah>. <fishy> <imitating funny> புது <muchan> <muchan> அரசியல் இருக்கும் சட்டித்தவர் அஜமல் வந்து ஒரு புரட்சியை விதிச்சு அரசியல் நாளைக்கு போட்டு ஜனகணமான அரசு அரசியல்லை அட அட அட இது எல்லாத்தையும் தாண்டி இந்த வருஷம் தோத்தாங்குலி அவுட் அப்படிங்கற மாதிரி 플ாப் டக்கர் 2013 அப்படிங்க ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணனும்னா முதல்ல அந்த லிஸ்ட்ல வருது யார் அப்படினு பாத்தாங்க நீங்கள நானenan ஏ நம்ம என்ன பண்ணுறோம்ன்றீங்களா நாம என்ன பண்ணல நீங்க யார் ரசிகரா வளள இருக்கல நல்ல படத்தை எல்லாத்தையும் பயங்கரமா ரசிக்கலாம் சினிமா வாழை வைக்கிறவரா இருக்கல இருந்தல் நியாயமா சொல்லுங்க अंकல் ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுனா உங்களுக்கு என்ன ஆகும் போது எனக்கு என்ன ஆகும் அது ரிலீஸ் ஆவலனா உங்களுக்கு என்ன ஆகும் போது எனக்கு என்ன ஆகும் அது ரிலீஸ் ஆவலையயோ அது வரல அங்க வரல இங்க வரல இது பண்ண முடியல அப்படிங்கற காரணத்துனால நம்ம எல்லாருமே ஐயோ இப்படி ஆயிச்சே அப்படி is so a a of of <laughs> no no it's it's real real world in lot of of of of good things happening at the end of the year of the the end year year talking to real life heroes and so greatest happiness உங்களுக்கு இடம் new year மட்டும்